ிாத்தய தோத்தேத்தைக்காணையா கிருஷ்ணா கீதா நமையேஸோனயே ஷுரமேகீர் ஞானியோட லக்ஷணங்களெல்லாம் உபதேசம் பண்ணுற சந்நியாசத்தினுடைய உண்மையான பிரயோஜனம் ஞானம் ஞானத்தினுடைய பிரயோஜனம் இந்த உலகத்தை நாம் எப்படி பார்க்குறோங்கிறது நாம் சுயநலத்தோடு இருந்தது முற்றிலும் போய்விடும் ஞானத்தினுடைய மேலான உயர்ந்த ஒரு பலன் அது தன்னுணர்வு இண்டிவிஜுவாலிட்டியே ஞானத்தினால் நீங்கி விடுகிறது பாரதியார் சொன்ன மாதிரி நான் எனும் பொய்யை நடத்துவோன் நான் அப்படிங்கிற ஒரு உண்மையை தெளிவாக புரிஞ்சுக்கிறான் ஞானியானவன் இதுக்கு முன்னால் ஸ்லோகத்தில் சொன்னார் பகவான் வாழ்க்கையில் பிடிச்சது கிடைச்சதுன்னா ரொம்ப குதிக்கிறது இல்லை தொல்றதில்லை பிடிக்காது வந்துவிடுத்துன்னு சொன்னால் அதுக்காக துக்கப்படுறதும் இல்லை அப்படின்னு சொன்னார் அதை மேலும் இங்கே விளக்கி அழகாக சொல்கிறார் ஏஹி சம்ஸ்பர்ஷஜஜா போகாஹா ஏ போகாக ஏ போகாகனா எந்த போகங்கள் நம்ம அனுபவங்கள் சம்ஸ்பர்ஷஜஜாகா சம்ஸ்பரிஷஜஜஜஜஜஜஜாகா சொன்னால் நன்றாக இந்திரியங்கள்லாம் விஷயத்தோட சம்பந்தம் வைக்கிறதுனால சம்மியக்கு ஸ்பர்சனம் கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் இதெல்லாம் சுவை ஒளி ஊரு நாற்றம் இதோட நன்றாக பொருந்தறதுதான் சம்ஸ்பர்ஷஜம் ஏற்கனவே ரெண்டாவது அத்தியாயத்தில் படித்தோம் மாத்ராஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுகது ஆகமா அபாயினோ நித்யாஸ்தாம் திதிஷஸ்வாரத பதிமூணாவது ஸ்லோகம் ரெண்டாவது அத்தியாயத்தில் பார்த்தோம் அதை இங்கே நினைவுபடுத்தினா நல்லா இருக்கும் ஆகா ஏ போகாக எந்த அனுபவங்கள் இங்கே போகாகான்னு சொன்னால் சுகங்கள்னு அர்த்தம் பண்ணிக்க வேண்டியிருக்கு ஏன்னா அது துக்கத்துக்கு காரணமாகி விடுகிறது எந்த பொருளுக்கும் நம்ம அடிமையாயிட்டோம்னா அது பிறகு துன்பத்தை கொடுக்கறது அதை விட முடியல டாக்டர் சொல்கிறார் இதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் நம்மளால் அதை விட முடியல அது துக்கத்துக்கு காரணமாகி விடுகிறது ரொம்ப நாம் அவஸ்தப்படுறோம் மற்றவர்களுக்கும் அது துன்பத்தை கொடுக்கறது நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மை சார்ந்திருப்பவர்கள் நாம் யாரை சார்ந்திருக்கோமோ அவர்கள் எல்லோருக்கும் அது துன்பத்தை கொடுக்கறது அது துன்பத்துக்கு காரணங்கிறார் துக்க யோனையாக சம்ஸ்பர்ஷாக நன்றாக விஷயங்களோட சம்பந்தம் வைக்கிற போது இருக்கோ தே துக்க யோனையா யோனையா காரணங்கள் துன்பத்துக்கு அதெல்லாம் காரணங்களாக இருக்கின்றன ஆதி அந்த கௌந்தயங்கிறது அர்ஜுன பார்த்து சொல்ற குந்தி புத்திரா அர்ஜுனா ஆதி அந்தவந்தா தேகாஹா ஆதி அந்தவந்தா அதுக்கு தொடக்கம் இருக்கு அதுக்கு முடிவு இருக்கு சாப்பிடற போது நமக்கு நாக்கில் வைக்கிற போது ஒரு சந்தோஷம் இருக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே அதோட சந்தோஷம் போய்டுறது எவ்வளவு சாப்பிட்டாலும் திருப்தியும் வரமாட்டேங்கிறது அப்புறம் ஓரளவுக்கு மேலே சாப்பிடவும் முடியறதில்ல அது உடம்பையும் கெடுத்து விடுகிறது அதுக்கு தொடக்கம் இருக்குது முடிவு இருக்குங்கிறார் இந்த உலக இன்பம் இருக்கே அதுக்கு ஆரம்பம் முடிவு இருக்குது நாம் அனுபவிக்கிற எல்லா இன்பத்துக்கும் ஆரம்பம் முடிவு இருக்குது பதினெட்டாம் அத்தியாயத்தில் இதை சொல்ல போகிறார் இந்த ராஜச சுகம்னு சொல்லி இந்த புலன் இன்பத்தை பற்றி சொல்ல போகிறார் பகவான் தேஷு புதா ந புதஹான்னு சொன்னால் புத்திசாலி விவேகி அறிவாளி பகவானை சார்ந்து அறிவை நன்றாக பயன்படுத்தக்கூடியவன் அவற்றில் மகிழ்ச்சி அடைவதில்லை எவ்வளோ பெரிய செல்வம் வந்தாலும் பதவி வந்தாலும் புகழ் வந்தாலும் எத்தனை உறவுகள் இருந்தாலும் அதுக்கெல்லாம் தொடக்கம் இருக்குது முடிவு இருக்குங்கிற அறிவு தெளிவாக இருக்கிற காரணத்தினால புதஹா புதஹான்னு சொன்னால் அறிவாளி புத்தி உள்ளவன் புத்தியை நன்றாக பயன்படுத்துகிறவன் தேஷு அவைகளில் அந்த புலனின்பங்களில் ந ரமத்தே மகிழ்ச்சி அடைவதில்லை அவன் ஜாக்கிரதையா விழிப்புணர்வோடு இருக்கான் அது மாத்திரமில்லை தன்னுடைய யதார்த்த சுரூபமாகிய ஆனந்தத்தை புரிஞ்சிருக்கிறதுனால அதுல அவன் கவனமே செலுத்துறது இல்லை முயற்சி எடுக்கிறதோ அது கிடைச்சாலும் அதோட தொடர்பு வைக்கிறதோ இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் ஏஹி சம்ஸ்பர் சாபோகாஹா